ம் திமூர் சுேந்திரைப்பூத்த முனரம்ாஷியதீந்திரேஷி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனதீமேவேச்சா விதையிரவிணம் மேவெவோயோ வம்சரிஷிபோ மோ நமோ குருப प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரோமீ சகநுநூ சீரியவாஹை தேஜஸ்வினீத்தமஸ்ஷாவை ஓ கட்டோபிஷத் முதலாதுவீ முதல் மந்திர அன்ச்சிரே தவிரேய்தே உு நாருஷம்சி நீதிரேயுபவ विविनक्ति ता। श्रेयो भिप्रेयसो யவுயச்சேய்தீத்தவினீரேயோத்தை பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா துணி தேமதர்மராஜா நச்சிகேத்தஸிற்கு மூன்றாவது வரத்தை கொடுக்க தொடங்கப் போகிறார் இது 14 மந்திரங்கள் வர இந்த சிஷியஸ்துதி சொல்லப்போனால் மோக் சாதனத்தை தேர்ந்தெடுப்பவர்களே புகழ்ந்து பேசுகிறார் மோட்சத்தை மோக்ஷாதனம் இல்லை மோக்ஷத்தை சாத்தியமாக சூஸ் பண்ணுறது தேர்ந்தெடுப்பதை புகழ்ந்து பேசுகிறார் அதில் இருக்கிற சிஷ்யன் குரு சாஸ்திரம் எல்லாவற்றையுமே புகழ்ந்து பேசுகிறார் பிறகுதான் பதினஞ்சாவது மந்திரத்திலிருந்து தான் உபதேசம் ஆரம்பிக்க போகிறது இப்போ இந்த பகுதியில் என்ன படிச்சுருக்கோம் என்றால் ஸ்ரேயஸ் பிரேயஸ் ரெண்டு இருக்கு இது ரெண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதம் ரெண்டுக்கும் வழிகாட்டுறது இந்த உலகத்தில் இகலோக்கத்தில் நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் வேதம் உபாயங்களை சொல்லுகிறது பரலோகத்திலையும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான உபாயங்களை வேதம் சொல்லுகிறது இகலோக பரலோக விஷயங்க சுகம் வேண்டான்னு நினைக்கிறவனுக்கும் உபதேசத்தை பண்ணுறது பேராசை பிடிச்சவனையும் பக்குவப்படுத்துகிற சக்தி வேதத்துக்கு இருக்குது ஆசையை குறைச்சிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறவனுக்கும் வேதத்தில் வழிமுறைகள் இருக்குது அப்புறம் ஆசையெல்லாம் வேண்டான்னு விடுறவனுக்கும் என்ன உபாயமோ அதையும் சொல்லியிருக்கு ஆக இது பூஜ்யஸ்ரீ சொல்வார் அவர் வேதிக் கல்ச்சர் ஈஸ் கம்ப்ளீட்டுவர் அது ரொம்ப கடினம் புரிஞ்சுக்கிறது கம்ப்ளீட் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவனையும் கை தூக்கி விடுற சக்தி வேதத்துக்கு இருக்குது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவனையும் அதை அப்படியே காப்பாற்றுறதுக்கான வழிமுறையும் வேதத்தில் இருக்குது அதை சொல்கிற போது அதர் ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணி தான் சொல்லுவார் அதர் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு போர்ஷனை எடுத்துன்னு ஃபோக்கஸ் பண்ணுகிறார்கள் ஆனால் வைதிக தர்மம் எல்லாத்தையும் கவர் அப் புரிஞ்சிக்கிறதுக்கு வேதம் வைதிக தர்மம் புரிஞ்சாதான் புரியும் ரொம்ப பேராசை பிடித்தவனையும் சரி பண்ணுற சக்தி வேதத்துக்கு இருக்கு வேதத்தை மாத்திரம் ஒத்துக்கணவன் ஒத்துண்டா போ வேதம் வந்து அவனை சரி பண்ண ஆரம்பிக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் அடையலான்னு சொல்லும் என்னெல்லாம் அவனுக்கு வேணுமோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும் நான் வழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பக்குவப்படுத்தி அவனுக்கு அதிர்ஷ்ட சக்தியை கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி வழிக்கு திருப்புற சக்தி எப்படி அம்மா வந்து குழந்தைக்கு பிடிச்சதை கொடுத்து தக் இது பண்ணுறாங்களோ அதோட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி வேதத்துக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறார் புருஷம் தே உபே சினிதஹா அந்த முதல் மந்திரத்தில் பார்த்தோம் கீதையில் பகவான் சொல்கிறார் ஏ யசா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப முக்கியம் மமவர்த்த அனுவர்த்த மம வர்த்த என்னுடைய வழி என்னுடைய வழினா என்னர்த்தம் வேத வழி வேத மம வர்த்த அணுவர்த்தே மனுஷியா பார்த்த சர்வசஹா எப்படியோ என்ன ஒத்துனுட்டாங்கப்பா அப்படிங்குற அவன் எங்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு பணத்தை கொடுங்கிறான் வீட்டில் கல்யாணத்தை பணி பையுங்கிறான் அத அந்த கஷ்டத்தை போக்கு இந்த கஷ்டத்தை போக்குங்கிறான் ஆனால் என் பேரில் நம்பிக்கையோடு நான் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணுறான் அதனு சரி நான் உனக்கு கொடுக்குறேங்கிறேன் நான் ஏழாவது அத்தியாயத்தில் வருது இல்லையா யோ யோ யாம் யாம் தனும் பக்திரையா அர்ச்சிக்கும் இச்சதி தச தச்சலாம் ஸ்ராம் தாம விதா சதையா ஸ்ரையா யுக்தராதனமீஹத்தை லபத்தை சத்தான் மயவ விஹித்தான் ஹிதான் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுக்குறேங்கிற வேண்டுவார்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய்னர் அப்பர் ஆனால் ஒன்று கடவுளை ஒத்துக்கணும் கடவுள் சொல்லியிருக்கிற அந்த சாஸ்திரத்தை ஏ இது ஒன்று தான் கண்டிஷன் அதை ஒத்துனுட்டா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அனுபவம் ஏன்னா எத்தனை காமிய கர்மங்கள் இருக்கு வேதத்தில் ஏன்னா நமக்கு ஆசைக்கு அளவே இல்லை அந்த ஆசைகளை நிறைவு செய்யறதுக்கும் வழிகள் நிறைய சொல்லியிருக்கு ஏகப்பட்ட யாகங்களும் வழிபாடுகளும் என்ன நீ தர்மமாக இதெல்லாம் அனுபவி உனக்கு வேணுங்கிற உன்னோட ஆசையை நான் பூர்த்தி பண்ணுறேன் ஆனால் தர்மத்துக்கு கட்டுப்படுது என்கிட்ட அன்போடு இரு நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு பெரிய எது விஷய சுகத்தில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன் கொஞ்சம் மெதுவாக கொடுப்பேன் ஆனால் நீ பண்ணு அது எதுக்கு சொல்ல வந்த இந்த மந்திரத்துக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்னா புருஷம் சினிதஹா இது நேற்றுக்கு சரியாக விளக்கலைங்கிற ஒரு எனக்கு அதனால் இப்போ விளக்கி சொல்கிறேன் ஆஹ் ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனுஷனை பந்தப்படுத்துறது பந்தப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் வேதத்தில் ஸ்ரத்த வச்சிருக்கிறவனை வேதம் கட்டுப்படுத்துறது ஆனால் என்னென்ன உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பேன் ஆனால் நான் சொன்னபடி நீ கேட்கணும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுத்தேன் அதனால் என்ன பண்ணுறான் வேதத்துக்கு கட்டுப்பட்டுருக்கான் வேதத்துக்கு கட்டுப்படாதவனை பற்றி பேச்சில்லை இந்த மந்திரத்தில் புருஷம் சினிதா அதுக்காக சொல்கிறேன் பத்னாதி நான் வந்து வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவன் குருவுக்கு கட்டுப்பட்டவன் குரு ஈஸ்வர சாஸ்திராதிஷு ஸ்ரத்தா ஆனா எனக்கு எல்லாம் ஆசை இருக்கு நிறைய தனம் தானியம் பசும் லாபம் எல்லாம் வேணும் ஆனா நான் வந்து இதெல்லாம் இருந்தா எனக்கு கிடைக்கும் கிடைச்சது மெயின்டைன் ஆகும் ஆகினால பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் பண்ணுப்பா பகவான் உனக்கு வேண்டி இதெல்லாம் கொடுப்பார் கொடுக்கறது மாத்திரமில்லை கொடுத்துட்டே இருப்பார் காப்பாற்றுவார் அப்புறம் உனக்கே விஷயத்தை புரியவும் வைப்பார் இதெல்லாம் போய் அல்பத்தை விரும்புகிறேங்கிற ஒரு விருத்தியும் வரும் வயசாக வயசாக வாழ்க்கையில் அடிபடப்பட வெறும் சுகம் மாத்திரம் கொடுப்பாரா என்ன துக்கம் கலந்து தான் கொடுத்தானும் வேறு வழி கிடையாது நிறைய பேர் இந்த நேற்றுக்கு கேள்வி கூட வந்தது இல்லையா காட்லி பர்சன்ஸுக்கெல்லாம் ஏன் கஷ்டம் வருதுன்னா ஞாவ வச்சுக்கணும் கடவுளாக கடவுளாக கருதப்படுற மனிதர்களுக்கு கூட ஏன் துன்பம் வருகிறது கடவுளாக கருதப்படுகிறவர்கள் அவங்களுக்கும் ஏன் துன்பம் வருதுன்னா ஞாபகம் வச்சுங்க கடவுளை கும்பிட்றதுக்கும் துக்கம் வர்றதுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்கோம் பகவானை நீ பூஜை பண்ணினியானா உனக்கு கஷ்டம் வராது நான் இவ்வளவு எல்லாம் பூஜை பண்ணுறேன் எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா நிறைய பேர் கேட்குறான் அப்போ பூஜை பண்ணுறதுக்கும் கஷ்டத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல கடவுளை பூஜை பண்ணினா கஷ்டம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் கடவுளை ஒன்று நம்ம கர்மாவை உடனே மாற்றிட முடியாது நம்ம பண்ண புண்ணிய பாபத்துக்கு பலனை கொடுத்து தான் ஆகணும் அவர் ஒன்றே ஒன்று அவர்கிட்ட கேட்க முடியும் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை கொடு அது தான் கொடுக்க முடியுமே தவிர கஷ்டமே இல்லாமல் பண்ணுறதுக்கு கடவுளே அவதாரம் பண்ணாலும் கிடையாது ராமாவதாரத்தில் ராமன் கஷ்டப்பட்டாரா இல்லையா கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணன் கஷ்டப்பட்டார் ஓடுறார் இந்த ஜராசந்தனுக்கு பயந்து ஓடுறார் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் அது வேறு விஷயம் கிருஷ்ணனும் ஓடுறார் ஓடிப்போய் துவாரகையில் எதுக்கு தனியாக ராஜ்யம் அமைக்கிறார் சீதையை பிரிஞ்சு மரத்துக்கிட்டெல்லாம் அழகிறார் புலம்புறார் ராமர் இப்போ ராமருக்கே அப்போ நம்ம என்னென்ன அர்த்தம்னா அதுதான் இந்தியன் சைக்காலஜின்னு சொல்கிறான் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் தனக்கு கஷ்டம் வரும்போது அவன் என்ன நினச்சிக்கிறானா கடவுளே பிறந்து கஷ்டப்பட்டாருப்பா நம்ம கஷ்டமெல்லாம் எம்மாத்தம்னு சொல்லி கஷ்டத்தை ஆத்திக்கிறாங்க இந்துக்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான் பகவானே கஷ்டப்பட்டார்ப்பா பெரம்படி வாங்கினார் மதுரையில் பெரம்படி வாங்கினார் அப்படின்னா உடனே அவருக்கே பெறம்படி கொடுக்குற போது நம்மளையெல்லாம் வந்து சங்கராச்சாரியரை ஜெயிலில் போடணும் எத்த ஆகையினாலும் அதை புரிஞ்சுக்கணும் கடவுளை கும்பிட்டா கஷ்டம் வராது இல்லை கும்பிட்டாலும் கஷ்டம் வரும் கடவுளை கும்பிட்டா சுகமும் வரும் கடவுளை கும்பிட்டா துக்கமும் வரும் சுகமும் துக்கமும் நாம் பண்ணி இருக்கிற புண்ணிய பாபத்தினுடைய பலன் ஏன ஏன ஷரீரேன எத்யெத் கர்ம கரோதியா தேன தேன ஷரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுத்தே நீ என்னென்ன கர்மா பண்ணினியோ அந்தந்த அவயவங்களால் அந்தந்த கர்மஃபலனை இனி அனுபவிச்சு தான் அது வந்து பகவான் கர்மபல தாத்தா பக்தினால என்ன பண்ண முடியும்னு கேட்டால் தாங்கிக்கிற சக்தியை கொடு நீ எவ்வளோ வேணாலும் கஷ்டம் கொடு அதை பற்றி நான் கவலையப்படலை விபத சந்து குந்தி தேவி சொன்ன மாதிரி நிறைய கஷ்டம் கொடுத்தா தான் உன்னை நான் நினைப்பேன் உன்னை நினச்சா எனக்கு கஷ்டம் கஷ்டமாக தெரியாது அப்படின்னு குந்தி தேவி கிருஷ்ணன்கிட்ட ஆ குந்தி கிருஷ்ணர்கிட்ட வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்காதேன்னு சொல்லலை நீ எவ்வளவு வேணாலும் கோடிக்கணக்கான துன்பத்தை கொடு உன்னை நினச்சி அதெல்லாம் நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிறா குந்தி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இடையில் இதை சொன்னேன் கேள்வி வ உறுத்தின்ண்டே இருந்தெல்லாம் சொல்ல ஆகையினாலும் அதுக்கு பதில் சொல்லியாச்சு ஆக வேதம் கட்டுப்படுத்துறது அதில் யார் ஒருத்தன் பிரேயச வேதத்தில் கர்மகாண்டம் எனக்கு வேண்டாம் எந்த ஜென்மாவிலையோ நான் கர்மாலாம் பண்ணியிருப்பேன் ஆகையினால இந்த ஜென்மாவில் எனக்கு அது வேண்டாம் ஆகையினால் நான் இப்போ மோக்ஷாதனத்தை தான் சூஸ் பண்ணுறேன் ஸ்ரேயோ மார்க்கந்தான் எனக்கு ஓணம் எனக்கு பிரேயோ மார்க்கம் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் ஞானந்த பாரதி சுவாமிகளுடைய ஒரு கிரந்தம் இந்த ஜீவ யாத்ராங்கிற கிரந்தம் ஒம்பது ஸ்லோகம் இருக்கு அதில் அவர் வருஷ அழகாக சொல்லுவார் ஆஸ்திக்யம் திருட மூலமேவனுஜ சம்பாதயாதித கர்மாச்சாரயுதஸ்தவது ஸ்வர்கதிபோகேட்சய नैराश्यमेवास्थिरे ஸ்வாதவிரைராச்சாரண தவிட்சத்துலோக்கொத வேதத்திரும் ஆதிக்கம் திருடமூலமே மனுஜாத்து ஃபஸ்ட் நீ மொதல் சம்பியம் வேதத்துருட்ட ஈஷர்ட்டாஸ் ஸ்ரத்தையை முதல்ல சம்பாதிக்கணும் ஆஸ்திக்யம் திருட மூலமேவ மனுஜா ஆதித்த சம்பாதயத்து அப்புறம் என்னதுன்னா கர்மாச்சாரயுதஸ்ததவத்து நல்ல கர்மாவெல்லாம் வைதிக கர்மாக்கள்லாம் பண்ணு வைதிக கர்மானால் என்ன நம்ம பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது எல்லாம் தான் கர்மாச்சாரயுதஸ்ததவத்து எதுக்குன்னா ஸ்வர்காதி போகேச்சையா ஸ்வர்க்கம் முதலானவைகளில் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அப்படியே சொல்கிறார் ஏன்னா இயற்கையாக நமக்கு வந்து விஷய சுகத்தில் நாட்டம் இருக்குது ஆகினால வேதம் என்ன சொல்கிறதுன்னா இந்த தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிச்சியானா இந்த விஷய சுகம் உனக்கு கிடைக்கும் ஸ்வர்காதி போகேச்சையா கர்மாச்சார யுத பவத்து அப்புறம் என்னாகுமான்னா அந்த புண்ணியம் வந்து வேலை செய்ய ஆரம்பித்து ஆரம்பித்து ஆசை குறையுமா அந்த புண்ணியத்துக்கு ஒரு சக்தி இருக்குது ஸ்வர்காதாவபிச்சக் கிரமேண கமித்தோ நைராஷ்யமேவா ஸ்திரே இந்த நிலையற்ற ஸ்வர்கைம் வந்துடுங்கிறது மூணாவது லைன் சொர்க்காத பிச்சை கிரமேண காலப்போக்கில் வைராக்கியம் வந்து போரும்பா ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சு ஒன்றும் பெருசாக நிம்மதி வந்த மாதிரி தெரியல சின்ன வயசுலேருந்து எத்தனை ஆசைப்பட்டுருக்கேன் கோலி குண்டுலேருந்து ஆசைப்பட்டு ஆரம்பித்தேன் இப்போ வந்து தங்க பிஸ்கட்டில் நிற்கிறது ஆகையினால அதுலேயும் இதுலேயும் ஆசைப்பட்டு அதை இதையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ கோலி குண்டாக டப்பா டப்பா வச்சுருந்தேன் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் டப்பா டப்பாவா கோலி குண்டு எத்தனை கோழி குண்டு இருக்குது என்னென்ன கலரில் இருக்குது அது ஒரு ஆனந்தம் அடிக்கடி பார்த்துக்கிறது ப்ளூ கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் கோலி குண்டு இப்போ என்னதுன்னா வேறு ஏதோ வச்சுக்கல அப்போ இதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக பார்த்துன்னு வச்சுட்டு இருந்திருப்போம் அப்புறம் நாளாக நாளாக என்னென்னா நிறைய பார்த்தாச்சப்பா அப்படின்னு அந்த புண்ணியம் இருந்தால் தான் வைராக்கியம் வரும் விவேக வைராக்கியம் வர்றதுக்கு புண்ணியம் வரும் இப்போ சா என்னதுன்னா மருந்த தேனில் குழைச்சி கொடுக்குற மாதிரி இந்த அர்த்தகாமங்கிற தேனில் தர்மங்கிற மருந்தை குழைச்சி கொடுக்குறது வேதம் இந்த தர்மங்கிற மருந்தை குழைச்சி கொடுக்கறதுனால என்ன ஆகுறதுன்னா நமக்கு தேனில் தாற்பரியமா மருந்தில் தாற்பயமா தேனே மருந்துன்னு சொல்லிடாங்க உத திருஷ்டாந்தம் எதுக்கோ அதுக்கு தான் யூஸ் பண்ணும் ஆகையினால அந்த மருந்து மருந்து வேலை செய்கிறது நோய் போகிற மாதிரி இந்த தர்மம்ங்கிற மருந்த அர்த்தகாமங்கிற தேனில் குழைச்சி கொடுக்க கொடுக்க நிறைய நாளாக நாளாக என்ன பண்ணுகிறதுனா சொர்க்காவஸ்திரே நைராஷ்யம் பதி அவரை என்னதுன்னா சொர்க்காவ சிரமேண்கமிதோ நைராஷ்யம் அஸ்திரே அதுக்கப்புறம் நித்திய விசாரணை சுதிகிருத்தா விவேகம் வேலை பண்ண ஆரம்பிச்சுடுச்சு இதெல்லாம் அனித்யம் தெரிய ஆரம்பிச்சுடு உடம்பு அநித்யம் இந்த உடம்பு அனுபவிக்கிற பொருள்களும் அனித்யம் அர்த்த அனித்யா காம அனித்ய அர்த்த காமத்தை அனுபவிக்கிற சரீரமும் அனித்யம் துக்க மிஸ் அத்திருப்திகரம் பந்தகரம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது நித்திய வவேகா தவிர நைராசியமேவா ஸிரே நித்திய விசாரணை ஸ்விகிருத்தம் சமன்விட்ச அதுபுதமான ஸ்லோகம் ரொம்ப ஆடரா சொல்ல இருக்கும் ஒம்பது ஸ்லோகம் இருக்குது சாதன பஞ்சகம் அஞ்சு அதே விஷயந்தான் இது ஒம்பது ஸ்லோகத்தில் இருக்குது சொல்கிற முறைய ப்ரெசென்டேஷன் ரொம்ப அழகு அதில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் ஆக எதுக்கு இந்த மந்திரம் சொல்லணும்னா ஸ்ரேயோ மார்க்கா பிரேயோ மார்க்காக ரெண்டும் வைதிக மார்க்கந்தான் வேதமே சொல்கிற மெட்டீரியலிசம் வேதமே சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி வேதமே மெட்டீரியலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது வேதம் நான் எாரிச்சிக்கும் எனக்கு கடவுள் எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி புரியணும் சமயம் எதற்காக நான் வாழ்க்கையில் வேண்டிய வளங்களை பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம் ஆரம்பத்தில் பை ப்ராடக்ட் நினைச்சிடுறோம் என்ன பண்றது பை ப்ராடக்ட் நினைக்கும்படி பண்ணி அப்புறம் அது பை புரிய வைக்கிறது புரியுது அதாவது அர்த்தகாம நிறைய பேருக்கு பிரதானம் தர்மம் அப்பிரதானம் ஆனால் என்ன ஆகிறது நான் முதல்ல என்ன பண்ணுறது அர்த்தகாம பிரதானந்தான் நிறைய பேர் அர்த்தகாம பிரதானிகள் தான் எனக்கு பணம் வேணும் எனக்கு சுகம் வேணுங்கிறது தான் அர்த்தகாம பிரதானம் ஆனால் என்ன பண்ணுறது தர்மம் எதற்காக நான் பருவம் தர்மா ஃபார் மெட்டீரியலிசம் தர்மா ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு இதுதான் ரிலிஜன் சொன்னதை மாற்றி ஏன்னா இப்போ எல்லாருமே ரிலிஜனுங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ரிலிஜன் அதை இங்கிலீஷில் மொழிபெயருங்கோ அப்படின்னு சொன்னால் தர்மஹான் தான் போடுறான் டிக்ஷனரியில் அப்போ செக்யுலர் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறது செக்யூலரி செக்யூலரிசம் மதசார்பற்ற நாடு அப்படின்னு போடணும்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா முதல்ல என்ன எழுதி நாங்கள் தெரியுமா மத நிரபேட்ச ராஷ்டிரம்னு எழுதினா பரவாயில்லை தர்ம நிரபேட்ச ராஷ்டிரம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் சுவாமி ரங்கநாதானந்தா தான் போய் பிரைம் மினிஸ்டர்த்த சொல்லி தர்ம நிரபேஷ ராஷ்டிரம்னு போடாதீங்க தப்பு தர்மத்தை சார்ந்திராத நாடுன்னு அர்த்தம் இந்த தேசமே தர்மபூமி இதை போய் தர்மத்தை சார்ந்திராத நாடுன்னு எப்படி போடுறது ஆ தர்ம சப்தத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிலிஜன்னா தர்மம்னு அர்த்தம் அதில் தர்மத்தை சார்ந்திராத நாடு அப்படியே போட்டான் ஹிந்தியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஒரே மாதிரி தானே இருக்குது சில விஷயங்கள்ல அதில் தர்ம நிரபேட்ச ராஷ்டிரம்னு போட்டான் சுவாமி ரங்கநா ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி ரங்கநாதானந்தை போய் இப்படி போடக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்ரா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன போட்டாங்கன்னு தெரியல எதுக்கு சொல்கிறோம் எது பை ப்ராடக்ட்டு எது மெயின் ப்ராடக்ட்டு ஆனால் முதல்ல ரிலீஜனுக்குள்ளே நுழைகிற போது என்ன பண்ணுறோம் நுழைக்கிற போது என்ன சொல்கிறோம் கடவுளை கும்பிடு இந்த பூஜையை பண்ணு உனக்கு வந்து மகாலட்சுமி பூஜைன்னா எவ்வளோ கூட்டம் வருது ஒன்றும் இல்லை வந்து விஷ்ணு பூஜைன்னா கூட விஷ்ணு பூஜை தானே இல்ல விஷ்ணு மார்பில் இருக்கிற லட்சுமிக்கு விசேஷமா பூஜை லட்சுமிக்காக தான் பெருமாளை தவிர பெருமாளுக்காக லட்சுமியா லட்சுமிக்காக பெருமாள் மகாலட்சுமி சொன்னா எல்லாருக்கும் பணம் தான் ஞாபகத்துக்கு மகாலட்சுமி அப்படின்னா என்ன ஞாபகம் நீங்க பாருங்க அங்க அந்த நம்ம ஜோ அந்த விளக்கில் வந்து சுற்றி வர அஷ்டலட்சுமி இருக்குது அதில் தனலட்சுமிக்கு தான் பூ அதிகமாக இருக்கும் பரவாயில்ல அப்படியாக பூ போட் அது கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிக்கிறது எல்லாத்தையும் பண்ணுறபோது அந்த தனலட்சுமி கொஞ்சம் ஸ்பெஷலாக அதுக்கு மாத்திரம் நைவேதிமெண்ட்டு போனாலும் போவோம் நம்ம அதெல்லாம் நடக்கும் ஆ தயோஸ்ரேயா ஆததானஸ் சாதுபவத்து எனக்கு வந்து மெட்டீரியலிசம் வேண்டாம் ரிலீஜனும் கம்மியாக வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வேணும் வேதாந்தந்தான் படிக்கணும் எனக்கு ஞானம் வேணும் மோக்ம் வேணுங்கிறவன் ரொம்ப குறை அது அவனுக்கு சாது பவதி மங்களம் பவதி பிரேயஸை விரும்புகிறவனுக்கு அவன் மோட்சத்தில் இருந்து விலகிறான்னு சொல்லிட்டார் உண்மையான நிம்மதியிலேருந்து பிரேயஸ் மெட்டீரியலிஸ்டிக் உண்மையான நிம்மதியிலிருந்து விலகி போகிறான் மோக்ஷத்திலேருந்து அவன் விலகி போகிறான்னு அர்த்தம் அப்போ அது எப்படி எதுனால வந்து விலகி போகிறான் அதுக்காக அடுத்த மந்திரம் ஆதிசங்கர் சொல்கிறார் எது உபயாபி கருத்தும் சுவாயத்தே புருஷேன ஒரு மனிதன் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வருவானே தவிர ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து மெட்டீரியலிஸ்டுக்கு யாரும் போக மாட்டான் போக முடியாது உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தால் அதுலையும் வந்து போலித்தனமெலாம் இருந்தால் என்ன பண்ணுறது அதாவது உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்ங்கிறாங்க மதம் வேற ஆன்மீகம் வேறெலாம் என்னெல்லாமோ பிரிக்கிறாங்க மதம்னா கொள்கைன்னு அரிசம் கோட்பாடுன்னு அரிசம் மதம் மதம்னா கொள்கை மதம் வேற மதம் வேறு மதம்னா கர்வம் மதம்னு சொன்னால் கொள்கை அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் பாலிசின்னு சொல்கிற மாதிரி அது சரி வராது கொள்கை கோட்பாடு எங்களுக்கு இதுதான் வழி ஞானம் அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அறிவுதான் மதம் மதத்தில் பிரிவுகள்லாம் உண்டு உட்பிரிவுகள்லாம் இருக்கும் ஆக ஸ்ரேஷ்ட பிரேயஷ்ட மனுஷமேதா மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு மெட்டீரியலிசமாக ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ஏன் வச்சுக்கோங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் ஒன்றும் கிடைக்காமல் போயிடாது அதனால தான் வே கீதையிலாம் சொல்லப்படுறது விஷயானந்தத்தில் பிரம்மானந்தம் இல்லை ஆனால் பிரம்மானந்தத்தில் விஷயானந்தம் உண்டு கிணத்தில் கப்பல் விட முடியாது கிணத்துல கப்பல் விட முடியாது கிணத்து தண்ணியில் துணி துவைக்க முடியும் ஆற்றுத்தண்ணியில் கப்பலோ வச்சுங்கின கப்பல்னால் பெரிய கப்பல் இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் ஆற்றுத்தண்ணீர் ஆற்றுனா நதி நதியினுடைய ஜலம் நதியில் நிறைய உபயோகம் இருக்குது கிணற்று ஜலம் குறைவான உபயோகம் யாவான் அர்த்த உதப்பானே சர்வத்த சம்பளத்தோதக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ விஜானதா அதையினால் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்களேன் காலையிலேருந்து என்ன பண்ணுறோம் சுவாமியை தரிசனம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் நமக்கு என்ன குறைச்சல் அங்குறதுக்கு இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் ஃபார் வாட்டு நான் ஃபார் கட்டோபனிஷத் அத்தியனம் இங்கே வந்து ஒரு டி ஏதாவது ஒரு உலகத்து விஷயத்தையாக பேசுகிறோம் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறோமா ஃபேமிலி மேட்ரு பற்றி பேசுகிறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிக்கு உள்ள விஷயந்தான் ஒன்று தர்மம் இல்லாட்டி பிரம்மம் இதை தவிர வேறு ஒன்றும் பேசுகிறதில்ல ஆ எதுக்கு நான் அது இதில் அடங்கியிருக்குன்னு சொல்ல வேண்டே அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மெட்டீரியல் இசத்தை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல அளவாக இருந்தால் பரவாயில்ல அதனால் இசம்ங்கிறோம் மெட்டீரியல் இசம்னு ஏன் சொல்கிறோம் மெட்டீரியல் வேணும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் வேணும் சாப்பாடு வேணும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆகாரார்த்தம் கர்மக்குரியாதஜஸ்ரம் சியாத் ஆஹார பிராணாதாரியா தத்துவ ஜிக்ஞாசனார்த்தம் தத்துவம் ஞேயம் ஏன பூயோன துக்கம் எதுக்காக வேலை பண்ணுறேன்னா சாப்பிட்றேனே சாப்பிட்றதுக்காக வேலை பண்ணுறேன்னா எதுக்காக சாப்பிட்றேன்னா சாப்பிட்றது எதுக்காகன்னா வாழணுமே இந்த உடம்பில் வாழணுமே வாழணும்னா சாப்பிட்டானோ வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக சாப்பிடுவதற்காக வேலை செய்கிறவனுக்கு தான் சாப்பாட்டில் உரிமை காரியம் பண்ணாதவன் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு உரிமை கிடையாது ஆக வேலை செய்கிறவனுக்கு தான் சாப்பாட்டில் உரிமை ஆகாரார்த்தம் கர்மக்குரியாத அஜஸ்ரம் ஆகாரம் எதுக்குன்னா பிராணசந்தாரணார்த்தம் வாழ்கிறதுக்காக உயிர் வாழ்கிறதுக்காக எதுக்கு உயிர் வாழணும்னா உயிர் எதுக்கு வாழணும்னா உயிர் வாழ்வதனுடைய நோக்கம் அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன் உயிர் வாழ் இந்த உடம்பில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணுமே எதுக்காக இந்த இங்கே இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அது மாதிரி இந்த உடம்பில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தத்துவ ஜிக்ஞாசனார்த்தம் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தத்துவம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கட்டோபனிஷத் படிக்கிறதுக்காக நான் வந்து வாழ்கிறேன் நான் கட்டோபனிஷத் டீச் பண்ணுறதுக்காக நான் வந்து வாழ்ந்துட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கட்டோபனிஷத்து படிக்கிறதுக்காக தான் நான் வாழ்கிறேன் வேதாந்தம் படிக்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லாட்டி எனக்கு வேறு ஒன்றும் பர்பஸ் இல்லை சரி வேதாந்தம் எதுக்காக படிக்கிறேன் நான் இனி புனர்ஜன்மாக வரப்படாது எப்பவும் மனசாந்தியோடு வாழணுங்கிறதுக்காக படிக்கிறேன் எப்போவும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி உச்சி வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அப்படிங்கிறத உணர்ந்து மனசார சந்தோஷமாக சொல்லணும் வள்ளுவர் சொன்னார் இல்லையா துக்கத்தையே சுகம்னு எவன் நினைக்கிறானோ அவனை பகைவனும் விரும்புவான் இன்னாமை இன்பம் எனக் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு என்ன குரல் பாருங்க இன்னாமை இன்பம் எனக் கொளின் எடுக்க கடைசி குரல் இன்னாமை இன்பம் எனக் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு துன்பத்தையே இன்பமாக நினைச்சான்னா அவன் பகைவனும் போற்றத்தக்க பெருமையை அடைவான் ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா சாப்பிட்றது எதுக்காக வேலை செய்கிறது எதுக்காகனா சாப்பிட்றதுக்காக எதுக்காக சாப்பிட்றேன்னா வாழணுங்கிறதுக்காக சாப்பிட்றேன் எதுக்காக வாழ்கிறேன்னா உபரி சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வேதாந்த சாஸ்திரம் எதுக்காக படிக்கிறதுன்னா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஜென்மா கிடையாது ஏன்னா ஜென்மா இல்லைன்னு படிக்கிறது வேதாந்தம் உடம்போடு இருந்துட்டேன் என்ன நான் உடம்பே இல்லையேன்னா நான் ஐ ஹாவ் பாடி ஐ ம் நாட் பாடின்னா என்ன பண்ண முடியும் பாடி பாடிக்கு தான் பர்த்தே எனக்கு பர்த் கிடையாது எனக்கு டெத்து கிடையாது பாடிக்கு தான் வியாதி எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் துக்கம் வருமா துக்கமோ சுகமோ எந்த லௌகிக சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது எங்களுக்கு என்ன தோணும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் உண்மை இது வேதம் வந்து சொல்லுமா இப்போது ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரம் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் முக்கியமான சூத்திரம் ரெண்டு நாளை உறுத்தின்ண்டே இருந்தது எனக்கு அது வந்து பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் அது மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் முப்பத்ரெண்டாவது சூத்திரம் மூணு மூணு முப்பத்ரெண்டு பிரம்மசூத்திரம் பார்த்தா தான் தெரியுது அதில் வந்து என்னென்னா ஜீவன் முக்தனுக்கு பிறவி உண்டா இல்லையான்னு விசாரம் அதில் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணுறாரு ஜீவன் முக்தனுக்கு பிறவி இருக்கம்தான் வச்சுப்போமே இப்போவே இப்போவே என்ன சொல்கிறான் நான் பிறக்கலேங்கிறான் ஜீவன் முக்தனுங்கிறவன் யார் இப்போவே என்ன சொல்கிறான் என் நான் பிறக்கலேங்கிறான் அவனுக்கு நான் பிறக்கலேன்னு இங்கே இப்போவே சொல்கிறவன் இனி பிறந்தாக்கூட அவனுக்கு எந்த ஞானம் வேலை செய்யும் சப்போஸ் எந்த ஞானம் வேலை செய்யும் என்ன சூக்ம சரீரத்தோடு சேர்ந்து வர்றது ஞானம் சூக்ம சரீரத்தோடு சேர்ந்து வர்றது ஞானம் அதாவது நாம் பண்ண புண்ணிய பாபமும் படித்த படிப்பும் ஜீவனை விட்டு பிரியாது பிரியவே பிரியாது பண்ண புண்ணிய இது ரெண்டு தான் கொண்டு போக முடியும் இப்போ படித்த படிப்பையும் படிப்பை எடுத்துன்னு போகும் இந்த ஜீவன் போகிறபோது இந்த உடம்புலேருந்து கிளம்புற போது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து கத்தேபி வயசு கிராக்யா வித்யா சர்வாத்மனா புதைஹி எதின பலதா சுலபாசா அந்ந ஜென்மனி அதாவது புத்திசாலி என்ன பண்ணணுமா வயசாயிட்டாலும் படிக்கிறதை விடப்படாதான் நமக்கு ஒன்றும் புரியலை ஞாபகம் வச்சுக்க முடியல அதனால படிக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடாதான் கத்தேபி வயசு வயசாயிட்டா கூட புதைஹி சர்வாத்மனா வித்யா கிராஹ்யா புத்திசாலியாக இருந்தால் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாங்கிறார் கத்தேபி வயசி கிராக்யா வித்யா சர்வாத்மனா புதைஹி புதைஹி சர்வாத்மனா வாட் எப்படியோ படிப்பா நான் படிச்சுட்டேன் ஆனால் ஞாபகத்துலேயே இருக்க மாட்டேங்கிறது யூஸ் ஆக மாட்டேங்கிறது சரியான நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது அப்படின்னா கவலைப்படாது இந்த பிறவியில் பயன்படலைன்னா அடுத்த பிறவிக்கு யூஸ் ஆகுங்கிறது எதிஷான்ன பலதா சுலபாசா அந்நிய ஜென்மனி நெக்ஸ்ட் பர்தில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படியாவது படின்னு சொல்கிறது எதுக்கு சொல்ல வரேன் ஜீவன் முக்தனுக்கு பிறப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு விசாரம் பண்ணி அப்படி சப்போஸ் இல்லைங்கிறத சொல்கிறார் சில பேருக்கு அப்படின்லாம் இருந்திருக்கு புராணங்கள்லாம் இருந்திருக்கேங்கிறார் வசிஷ்டர் போன்றவங்களையெல்லாம் சொல்லி இவங்கள்லாம் மறுபடியும் பிறந்ததாக கதை இருக்கே அப்படின்னுலாம் நிறைய கோட் பண்ணுறார் புராணங்களில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு ஆனால் பொதுவாக சா நார்மல் சாதாரண ஜீவர்களுக்கு ஜென்மா கிடையாது ஆனால் சில ஆதிகாரிக்க புருஷர்களுக்கு அவங்க சரீரம் எடுக்கலாம் அப்படிங்குறத அந்த டாபிக் எதுக்கு சொல்கிறோம் நான் அப்படியே பிறந்தாலும் இந்த பிறவியிலேயே நான் பிறக்கலேன்னு சொல்கிறவன் எனக்கு கிடையாது ஐ ஹாவ் பாடி ஐ எம் நாட் பாடின்னு புரிஞ்சுன்னு இருக்கிறவன் அடுத்த பிறவியில் எடுத்தானே வச்சுப்போம் என்ன சொல்ல போகிறான் நஜாயத்து அந்த ஞானம் ஞானம் கண்டினியூ பண்ணுமா பண்ணாதா கண்டினியூ பண்ணுங்கிற இதுதான் அந்த டாபிக் அந்த விஷயத்தினுடைய சாரம் ஆ அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி புனர்ஜென்மாவை பற்றி கவலையே இல்லை ஏன்னால் இந்த ஜென்மாவே உண்மை இல்லை அப்புறம் என்ன புனர்ஜென்மா நான் ஏற்கனவே புறக்கவும் இல்லை இதுதான் நிறைய பேருக்கு இந்த ஏரியா வரும்போது தான் கஷம் ஒரு ஒரு கிளாஸில் நம்ம நிறைய உடம்பு எடுத்தோங்கிறீங்க ஒரு க்ளாஸில் சொல்கிறீங்க நம்ம பிறக்கவே இல்லைங்கிறீங்க எது கரெக்டுனா அது அங்கே சொன்னது அந்த இதில் கரெக்டு இங்கே சொல்கிறது இங்கே கரெக்டு அப்போ எது எடுத்துக்கிறதுன்னா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ பாடம் தொடங்குற போது அப்படிதான் தொடங்க முடியும் நம்ம வந்து வாழ்க்கையை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால உண்மைன்னு தான் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு முடிக்கிற போது என்ன சொல்லுவோம் யார் நீ நீ படிக்கவும் நான் சொல்லவும் இல்லைன்னா ஓஹோ சரியான லூஸு கிட்ட மாட்டின்ட்டோம்ப்பா பைத்தி விஸ்வம் பஷதி காரிய இந்த மந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அழகான ஸ்லோகம் விஸ்வம் பஷ்டத்தி காரிய காரணத்தையா இந்த விஸ் விஸ்வம் காரிய காரணத்தையா விஸ்வம் பஷ்சத்தி இதில் வந்து காரியம் இருக்குது காரணம் இருக்குதுலாம் சொல்லிகிட்டு இருக்கான் மத காரணம் மரம் காரியங்கிறான் புண்ணிய பாப்பம் காரணம் சுகதுக்கம் காரியம் சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ காரண காரியம்லாம் இந்த விஸ்வம் பசத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்த அவர் பகவான் நான் பக்தன் ஆஹ் காரிய காரணம் ரெண்டு துவந்தவம் காரியம் காரணம் காரணம் காரியம் காரியகாரணம் விஷ்வம் பசதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத அவர் பகவான் நான் வந்து தொண்டன் அப்புறம் சிஷ்யாச்சாரியத்தையா நான் எல்லாம் எங்கள் குருவுக்கு சிஷியன் இவர் எங்கள் ஆச்சாரியர் சிஷிய ததைவ பித்ரு புத்திராதி ஆத்மனா பேததா அப்பா புல்லை கணவன் மனைவி இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான் புத்திராதி ஆத்மனா பேதத்தா ஸ்வப்னே பேதம் பஷதி ஸ்வப்னே ஜாகிரதிவா ஜாகிரதாவஸ்தினையும் இந்த பேதத்தை பார்க்குறான் சொப்னாவஸ்தினையும் இந்த பேதத்தை பார்க்குறான் சிஷியன் ஆச்சாரியன் கணவள் ஆச்சாரியால் வந்தாருங்கிறோம் என்ன சொன்னார் அதான் மறந்து போயிடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மகா சன்னிதானம் இருக்கார் சன்னிதானம் இருக்கார் எல்லாம் நிறைய நம்மந்து இப்போ இப்போ நான் இப்போ இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்போல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் சன்னிதானந்த நான் சொல்கிறது நைன்ட்டி ஃபைவ்ல அந்த சச்சிதானந்த விலாசத்தில் இங்கே உட்காந்து உங்கள் தீர்த்தம் கொடுத்துட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டேயும் இது பண்ணிட்டு பேசிகிட்டே இருப்போம் பேசுவார் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லு இருப்ப ஒருத்தர் வரு நீங்க போன வாரம் என் கனவுல வந்து ஒரு மந்திரம் சொன்னேன் அந்த மந்திரம் என்னன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது என்னன்னு ஓம் சரவண சொன்னேன் போயிட்டு வாங்க விடுவார் அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணி நான் பார்த்துதே இல்லை டக்குன்னு அவர்கிட்ட வந்து அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னா ஒன்றும் சொல்லவே இல்லை ஓம் சரவண சொன்னேன் போ நகரு ஒப்பா கனவுல என்ன சொன்ன கேள்வி கேட்கிற இடையே அப்படின்னா சொல்லல அவனோட ஸ்ரத்தையை விட்டுறப்படாது ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்கிறான் சொல்லணும் இது ஒண்ணு பாவம் இல்லையே என்ன தோஷம் எதோ தப்பா என்ன அவர் ரொம்ப ஆஹா முடி போயிட்டோம் முடிவு போய்ட்டு சந்தோஷம் ஒரு அக்ஷதையை வாழ்ந்து கூட போயிட்டான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரி நிறைய கதை வரும் நாங்கள் ஆற்றுல பாகம் போட போகிறோம் சரி அண்ணா தம்பிகளுக்குள்ள பாகம் அண்ணா தம்பிகள் தான் பிரிச்சுப்பா நல்லபடியாக முடியணும்னு நல்லா அம்பாள் காப்பாற்றிட்டோம் போய்ப்பாங்க அப்புறம் சொல்லுவார் கொஞ்சம் உள்ள போலே ஜாகிரதிவா யேஷ புருஷா மாயா பரிபிராமிதா ஜாகிரத அவஸ்தையும் சரி இந்த துவைத்தம் மாயா சிஷ்யா ஆச்சாரியன் பித்ருத்திரன் காரண காரியம் எல்லாம் சுவாமி பக்தன் எல்லாம் என்னதுன்னா இந்த துவைத்தமெல்லாம் மாயா பரிப்ரமணம் இது சொல்கிற போது தான் நிறைய பேரை அசிமுலேட் பண்ண முடியல ஜீரணிக்கவே முடியல என்ன இப்படி இல்லான்னு சொல்கிறீங்க விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறீங்க நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீங்க என்ன சுவாமியை புரிய மாட்டேங்கிறது நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் உடம்பு நமஸ்காரம் பண்ணுறது நானாக நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா என்னாகும் இது சரியான கேஸுப்பான் நான் சாதாரணமான கேஸு இல்லை ரொம்ப ரொம்ப ரொம்ப பக்குவமான சொல்ல வேண்டியதான் அதாவது வியாபகாரிக சத்தியத்தையும் பாரமார்த்திக சத்தியத்தையும் அப்சல்யூட் ரியாலிட்டியும் எம்பிரிக்கல் ரியாலிட்டிங்கிறாங்க எம்பிரிக்கல் ரியாலிட்டி ஆர் ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்புறம் அப்சல்யூட் ரியாலிட்டி இனி போகிறதுக்கு இன்னும் நடுப்புற வேறு அப்பேரண்ட் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி பிராத்திபாசிக சத்தியம் இதெல்லாம் கரெக்டாக சொல்ல புரிஞ்சுக்கணும் அந்த சேஞ்சோ ஒரு பண்ணை தெரியணும் விவகாரம் பண்ணுற இப்போ வந்து உடனே இப்போ நீங்கள் யாரோ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் வாட் இஸ் யுவவர் நேம்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி யார்கிட்ட பேசுகிறீங்கன்னா தத்துவம் ஒருவேட அவனுக்கு வேதாந்தம் தெரிஞ்சிருந்துதுன்னு வச்சுங்கோ பிரம்மன் ட்ராவலே பண்ணாதே நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் கேட்டான்னு வச்சுங்க அங்கே போனால் வந்து எம்பிரிக்கல் ரியாலிட்டியில்தான் தான் தாடி குடும்பெலாம் வச்சுருந்தா சந்தேகம் வந்துடும் எனக்கு என்னால் வந்து எஃப்எம்ஏ ஃபீமேலாக மேலாக எழுதிதான் ஆனும் இல்லை ஆத்மா ஆத்மா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இல்லை தத்துவம் இல்லை பேசக்கூடாது எதை பேசணுமோ அங்கே புரிஞ்சுக்கணும் எதுக்கு இப்போ கிளாஸில் சொல்லிட்டேன் மாயா விஸ்வம் பசதி காரிய காரணத்தையாக ஸ்வஸ்வாமி சம்பந்தத்த சிஷ்யாச்சாரியத்தையா ததைவ பித்திரு புத்திராத்தியாத்மனா பேதிதா சரி எதுக்கு இதெல்லாம் சொன்னோன்னா அதுதான் இந்த ஆன் ஆன்மீக ஜீவன் முக்தருக்கு மறு ஜென்மா உண்டா இல்லையான்னு ஒரு விசாரம் வந்திருக்குன்னு சொல்லி எதெல்லாம் நான் படிக்கிறேனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் கிளாஸில் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தவிர வேறு ஒன்றும் விஷயம் இல்லை இப்போ என்ன இங்கே டாபிக் என்னதுன்னா ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனுஷங்கிட்ட வர்றது சிப்ரம் ஹி மனுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா மனுஷன்கிட்ட ரெண்டும் வருது அது அது வருகிறது என்ன பண்ணுறான்னா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரகா தீரகா தௌ சம்பரீத்திய விவினக்தி மனுஷியனுக்கு ரெண்டு மெட்டீரியலிசமும் இருக்குது மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்பிட்வீன் ரிலிஜன் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மெட்டீரியலிசம் ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆனால் வந்து ஞாபகம் ரிலிஜனில் வந்து ரிலிஜன் ரெண்டு விதமாக இருக்குது மெட்டீரியலிசத்துக்கான ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான ரிலிஜன் மெட்டீரியலிஸத்துக்கான ரிலிஜன் நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் மெட்டீரியலிசத்துக்கான ரிலிஜன் வந்து அது கர்மானு சொல்லப்படும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான ரிலிஜன் வந்து கர்ம யோகம் அப்படி சொல்லலாம் இல்லாட்டி இன்னொரு பாஷையில் சொல்லலாம் மெட்டீரியலிசத்துக்கான religion வந்து சகாம கர்மயோக ஆர் சகாமர்மாஷ்டானம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான ரிலிஜன் வந்து நிஷ்காம தர்மாஷ்டானம் இல்லாட்டி நிஷ்காம கர்மயோக அப்போ ரெண்டையும் பிரிச்சுக்கணும் ஸ்ரேய பிரேய்ச்ச மனுஷமேதீர்தீத்திய சங்கராச்சாரிய சம்பரீத்யங்கிறதுக்கு சமியக் பரிகமிய மனசா ஆலோச்சிய குரு லாகவம் குரு லாகவம் போடுற எது வந்து கடினமானது குரு லாகவம் வெயிட்டு வெயிட்டு கடினமா இல்லையா தூக்க முடியாது லாகவம்னா என்ன தம்பளரை தூக்கிறதுக்கும் தம்பளரை தூக்கிறதுக்கு ஒரு அரிசி மூட்டையை தூக்குனா அரிசி மூட்டை வந்து குரு குருன்னா என்ன இது வந்து நபும்சகலிங்கம் குரு குருணி குருணி உகாராந்த புல்லிங்கமாக இருந்தால் குரு குரு குரவஹா அதனால் சம்ஸ்கிருதத்திலே ரெண்டு இருக்குது குரு சப்தகா நபும்சகலிங்கம் குரு குருணி குருணி அது வெயிட்னு அர்த்தம் அது ஆச்சாரியர் வந்து குரு லாகவம் குரு லாகவம் எதுன்னு அதுக்கு வேறு விளக்கம் போட்டிருக்கு டிப்பணிகாரர் எழுதுகிறார் அல்ப அனந்த பலம் அனந்த ஆயாசம் அல்பஃபலம் அனந்த ஆயாசம் அல்பலம் நிறைய பேர் படுறதெல்லாம் என்னதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அனித்யத்துக்காகவே உழைக்கிறான் அனித்யத்துக்காகவே உழைக்கிறான் அம்பாளுக்கு ஒரு நாம இருக்குது அனித்ய திருப்தாயின் மகன் அனித்ய திருப்தாயின் மகன் அர்த்தம்னா அநித்தியமான பொருள்களை கொண்டு பூஜை பண்ணுறதுனால அம்பாளுக்கு திருப்தி ஏற்படலாம் அதனால் அவளுக்கு அனித்திய திருப்தா அப்படின்னு ஒரு பேர் அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோன்னா அனித்திய வஸ்துக்களை கண்டு அப்பப்போ திருப்தி அடைஞ்சுட்டுருக்கோம் ஆக குரு லாகவம்னா நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கே டயம் சரியாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஆயாசம் ஆனால் பலன் என்னென்னா அதை விட்டுட்டு செத்து போகணும் செத்து போகணும் ஒன்று அது நம்மளை விட்டு போகும் இல்லாட்டி நாம் அதை விட்டு போயாகணும் ஆனால் அதுக்கு நாம் பட்ட கஷ்டம் கொஞ்சமான நெஞ்சமாக அனந்த ஆயாசம் பலன் என்னென்னா பூஜ்யம் அனந்த பலன் அல்பலம் கூட சொல்ல முடியாது ஏதோ பலன் மாதிரி தோன்றியது அவ்வளோதான் ஆனால் இங்கே என்னென்னா இதுக்கெல்லாம் என்னதுண்ணா இந்த இதெல்லாம்ண்ண ஒன்றும் வேண்டா நீங்கள் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் போறோம் அப்படின்னா அதுதான் விஷ்ணு சஹசிரநாமத்துலேயும் வர்றது விஷ்ணு சஹசிரநாம பாஷியத்திலையும் ஆச்சாரியில் தான் சொல்கிறார் இன்ட்ரடக்ஷனில் வருது கோர்மஸ் சர்வர்மாணம் பகமோ மத கிஞ்ச பன்முச்சே ஜன் ஜன்மசம்சாரபத் யுதிஷ்டிரவு கிமே கம் தெய்வ தம் லோகே ம்ாவாப்பேகம் பயணம் ஸ்துவந்த பிரயுர் மாநா கோ தர்மசம் பரமோ மிஞ்சபன்முச்சேஜன்மார்த்துடைய கேழ்வி ஒடனே விஷத் பிரபும் தவந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நமசிரே புருஷ சத்தி தமேவாச்சம் பத்திய புருஷமியயம் நமசியம் யஜமானஸ்தமே அநாதின விஷ்ணு சர்வோக்கமேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்தவன் நித்தியம் சர்வ அதிகோவேத் சர்வம் அதித்த எழுதிக்க சொல்கிறேன் அங்கேயும் இந்த மாதிரி வார்த்தை எழுதுறாரு பகவானை பூஜை பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை அல்ப ஆயாசம் அனந்தபலம் ஆனால் அந்த மெட்டீரியலிசம் இருக்கு அனந்த ஆயாசம் நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம் ரிசல்ட் ரொம்ப கம்மி கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்டு ஜீரோன்னே புரியும் ஒன்றுமே வரல ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஏதாவது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தால் பரவாயில்லை சம்பரித்திய சம்மக் குரு லாகவம் அதாவது வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒன்றும் பைசா செலவு பண்ண வேண்டாம் ரிச்சுவல் பண்ணணும்னா முதல்ல ப்ரீஇஸ்ட்டை பிடிக்கணும் அந்த ப்ரீஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுக்கணும் அவர் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்னு ஒரு வாரம் எழுத்து அடிப்பார் நம்ம ஃபாலோவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் ரெண்டு மூணு ஐட்டம் விட்டுருவார் சொல்லிவிட்டே போட்டுமா ரெண்டு மூணு ஐட்டம் விட்டுருவார் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டாம்பார் அப்புறம் வந்து அன்றைக்கின்னு கடை சாத்தியிருப்பான் அது கிடைக்காது அப்புறம் நமக்கு என்னென்னா இதெல்லாம் பண்ணலைன்னா நமக்கிட்ட பணமும் இருக்குது அதை வாங்க முடியல இவரும் அந்த நேரத்தில் கேட்குறார் எல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இந்த ப்ரீஸ்ட் சரியாக பண்ணணும் அந்த நேரம் வந்து நடுவில் மமோ பாத்த சமஸ்திர கஷயத்வாரா அப்படின்னு ஒன்னே ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு இப்போ ஃபோன் அடிக்கும் இருக்கு அதையாவது நல்லதை போட்டு வச்சிருக்கார் பரவாயில்ல ரிங்டோன் வரும் என்னது பரமேஸ்வர பிரீத்த இருந்தால் ஸ்ரீராம ராம ராமேத்திங்கிறார் அப்போ நமக்கு சந்தேகம் அபவித்ர பவித்ரோடான் வரும் அது ஸ்ரீராம ராம ராமேத்தி திதிர் விஷ்ணு ததையை வச்ச நட்சத்திரம் யோ விஷ் நக்ஷத்திரம் பரவாயில்ல விட்டுவிடுவோம் வேகமாகச்சோன்னா அப்படிதான் ஆகும் அதனால் யோகஸ்ட கரணம் செய்வேன் சர்வம் விஷ்ணுவையன் ஜெக்து ஃபோன் வந்துடும் ஃபோன் வந்து என்ன அவன் வரலடா இன்னும் என்னடா பண்ணுறான் வாத்தியர் மாமும் பார்த்த வச்சுன்னு இருக்கிறான் ஃபோன் பேசுகிறான் வைதிக கர்மாவில் நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணிவிடுவான் லாம் சேர்ந்து வாத்தியார்கள்லாம் பண்ணுறது இருக்க ஏதோ கொஞ்ச நெஞ்சம் நமக்கு இருக்கிற ஸ்ரத்தையும் போயிடும் கடைசியில் என்ன நினைப்போம்னா ஏதோ நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி இந்த வாத்தியாரோட அவருக்கு அவருக்கு அது ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு அது தர்மம் அதுக்கு வேல்யூன்னு தெரிய வேண்டாமோ எது சொல்கிறேன் ஏன்னா கர்ம காண்டத்தில் இதெல்லாம் பண்ணணும் அத்தனை பேர் ருத்விக்குகளை வேறு சேர்க்கணும் அதுக்கு தட்சணை கொடுக்கணும் அதெல்லாம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அதுவும் பூர்ணமாக ஆச்சாரிகள் சொல்கிறார் ஒழுங்கா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கர்மாவை எவன்டா சரியா பண்ணுறான்னு கேட்கிறாரு பிரம்மசூத்திர பாஷத்தில் கேட்குறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பண்ண முடியுமான்னு கேட்குறார் முடியாதுங்கிறார் சுபுணாம் அப்படி சூக்மாபராத தரிசனாத் எப்பேற்பட்ட நிபுணனாக இருந்தாலும் சின்ன தப்பு வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட கர்மாவினாலும் எப்படி மோட்சம் கிடைக்கும் கேட்குறார் கர்மாவில் தோஷம் இருந்தால் கர்ம பலத்திலையும் தோஷம் வரும் அப்படி இருக்கிற போது நிறைய ஆர்கியூமெண்ட்டில் இது ஒன்று ஆகவே என்ன கருமனா நம்ம ஷஹா அப்படி சொல்கிறார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா ரெண்டும் வருது மெட்டீரியலிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டும் வருது யோசித்து பார்க்குறான் இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மணி நேரம் பொறுமையாக உட்கார்ந்து படிக்கணும் அவ்வளோதான் புஸ்தகத்தை விரிக்கணும் படிக்கணும் அல்ப அல்ப ஆயாசமாக அனந்த ஆயாசமாக பாயாசம் எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியாது அல் பாயாசம் ஆனால் பலன் என்னென்ன அகம் பூர்ணோஸ்மி ஆனால் எவ்வளோ கர்மா பண்ணிவிட்டேன் என்னென்னா இருந்தாலும் வாத்தியார் அதை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம் அந்த பாயாசம் கொஞ்சம் தீஞ்சு போயிடுத்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் இந்த கர்மா வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பரவாயில்லைன்னு சொல்ல முடியுமே தவிர முடியாது அதனால தான் குரு லாகவம் குரு லாகவம் விவினக்தி இதுக்கே டைம் போயின்ட்டுருக்கு குரு லாகவம் விவினக்தி ப்ரிசக் கரோதி பிரித்து பார்க்குறானா தீரகா அதனால என்ன பண்ணுறான்னா அபிப்ரேயசா ஸ்ரேயா விரணீதே பிரேயசா அபிவிரணீதேன்னு சொல்லலாம் அபிப்ரேயசகா அபிவிரணீத்தே இந்த அபிய விரணீத்தையோட சேர்க்கணும் தீரஹா ரெண்டாவது லைன்லேயும் பாருங்கள் முதல் லைன்லேயும் ஒரு தீரக போட்டிருக்கு ஸ்ரேயா தீரான்னு ரெண்டு தினம் வந்திருக்கு அப்போ धीरना இருக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரிகிறது தீரா இஸ் ஈக்வல் चतुष्टय, சாதன சதுஷ்டய சம்பா தீரேசேய விட்டுட்டுன்னு அர்த்தம் பிரேயசா பிரேயச பிரேயஸை காட்டிலும் அர்த்தம் பிரேயசை காட்டிலும் பிரேயஸை விட்டுவிட்டு பஞ்சமி பக்தி ஏகவச்சனம் ஆக என்னால பிரேயசா ஸ்ரேயா அபிவிருணீத்தே பிரேயஸ விட்டு ஸ்ரேய சூஸ் பண்றான் சூஸ் பண்றான் யாரு யாரோ ஒரு தீரன் கஷ்டித் தீரகான்னு பின்னால் வரப்போகிறது ஆகல அபிவிரணீதே அப்புறம் என்னது மந்தா தீரகாக்கு ஆப்போசிட் மந்தஹா யோகக்ஷேமாத் பிரேயா விரணி தேப்ப இவனுக்கு வந்து இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதனால யோகக்ஷேமாத் எல்லாம் சுவாமிகள் சொல்லுவார்ப்பா பத்து நாளைக்கு சாப்பாடு போடுவார் அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆனும் அதனால் நம்ம காரியத்தை பார்க்கணும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு எப்போ பார்த்தாலும் யோகக்ஷயம் அது போகிற பாருங்கள் மந்தஹான்னா என அர்த்தம் ரொம்ப யோசிக்காது மந்தகாங்கிற சங்கராச்சோர் அல்புத்திஹி எதுனால அல்புத்தின்னா விவேக அசாமர்த்தியா டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியல பண்ண முடியல சத்சங்கம் இல்லை நல்ல பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லை ஆகையினால மந்தஹா அல்புத்திஹி யோகக்ஷேமாத் யோகக்ஷேமாத்துனா என்ன அர்த்தம் யோகக்ஷேம நிமித்தம் கிரசங்கராச்சரியர் அது பஞ்சமீ பக்தினா போடக்கூடாது யோகக்ஷேம நிமித்தம் யோகக்ஷேம நிமித்தம் கீதையிலலாம் நிறைய வந்திருக்கு யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லிருக்கார் அப்புறம் வந்து நிர்யோகேமோ பவ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் த்ரை விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்துவந்தோ நித்யசத்வா நிர்யோகேம ஆத்மவான் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த மாதிரி திரைகுண்ணிய விஷயாக வேதாக இந்த வேதமெல்லாம் மெட்டீரியலிசத்தை தான் நிறைய பேசுறது வேதம்னா வேதத்தில் வந்து பெரிய நிறைய போர்ஷன் மெட்டீரியலிசம் தான் அர்த்தகாமத்தை தான் சொல்கிறது ஆனால் தர்மபூர்வமாக சொல்வது அதான் விஷயம் தர்மபூர்வமாக அர்த்த காமத்தை தான் சொல்கிறது திரைக்குண்ணிய விஷயா வேதாக திரைகுண்ணியம்ன சகாமம்னு அர்த்தம் சகாம விஷயாக வேதாக வேதாகன்னு இந்த இடத்துல கர்மகாண்ட பாகம் மாத்திரம்னு அர்த்தம் சங்கராச்சாரிய திரைகுண்ணியம்ங்கிறதுக்கு சம்சாரம்னு எழுதுறார் திரைகுண்ய விஷயா வேதாக சம்சார விஷய வேதாக நிஸ்திரைகுண்ணியோ பவார்ஜுன நிஷ்காமோ பவ நம்ம என்ன வேதங்கள் முக்குணமயமானவைகள்னு எழுதிடுவோம் முக்குணம்னு சராச்சாரிய கொண்டு முக்குணமே சம்சாரந்தான் அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா சம்சார விஷயாக வேதாக் நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன நீ என்ன பண்ணணும்னா நிஸ்திரை குண்யனா இருஸ்திரை குண்யனாக சங்கராச்சாரிய நிஷ்காமோ பவ நிஷ்காமனா இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா நிர்துவந்தோ பவ நிர்துவந்தோ பவன்னா பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸை அக்செப்ட் பண்ணு வாழ்க்கையில் வர்ற சுகதுக்கத்தை ஒத்துக்கோ நிர்துவந்தோ பவ அது எப்படி ஒத்துக்கிறதுன்னா நித்தியசத்வஸ்தோ பவ எப்போ சத்வகுணத்திலேயே இருக்க பழகிக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கு நித்வந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகக்ஷ சத்வகுணத்திலே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிறதையும் காப்பாற்றுற வேலையை விடு அப்போ தான் சத்வகுணம் வரும் அப்படிங்கிறார் நிர்யோகக்ஷேமோ எப்போ பார்த்தாலும் அக்வயர் பண்ணுறது அக்வயர் பண்ணத்தை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது இதையே பண்ணிட்டுருக்கே நீ நிர்யோகக் கஷயமோ பவங்கிறார் எப்போ பார்த்தாலும் ஏதோ இருக்கிறத வச்சுன்னு சந்தோஷப்படும் சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை அதுக்கு பழைய அப்படி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேனே அது இருக்கணும் ஆத்மவான் புருஷார்த்த நிச்சயோ அப்ரமத்தோ பவ ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆச்சுன்ன வாழ்க்கையில் வேறு என்ன வேலை அப்படிங்கிறார் கிருஷ்ணர் ஆத்மவான் பவ அப்ரமத்தோ பவ இது விஷயத்தை விட்டு நழுவாதே பி கேர்ஃபுல் ஓவராக மெட்டீரியல்ஸுக்குள்ளே போயிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பொருளியலில் மூழ்கி விடாதே அருளியிலேயே சார்ந்து அறத்தை சார்ந்த பொருளியல் இருக்கட்டும் பிறகு அறத்தைச் சார்ந்த அருளியலையிலேயே நாட்டத்தை செலுத்து வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் இதுக்குள்ளே என்டர் பண்ணுப்பா அந்த இடத்துல இருக்குது அது மாத்திரமில்லை நீ அப்படி என்னையே நினைச்சியான உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ துணி வேணுமோ இருக்க இடம் வேணுமோ நான் பார்த்துப்பேன் நிஜமாக வாங்குகிறோம் அனன்யாஸ் சிந்தையம் தோமாம் ஏஜனா நித்திய அபியுக்தானாம் நித்திய அபியுக்தானாம் தேசாம் அகம் யோகக்ஷேமம் வகாமி தேசம் சத்தத யுக்தானாம் புத்தி யோகம் ததாமி இவ்வளவெல்லாம் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம மிஸ் பண்றோம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதுங்கிற தாய் மாணவர் ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே இவ்வளவு ஆனந்தம் இருக்கு அதை விட்டுட்டு மிஸ் பண்ணி எங்கேயோ தேடுறீங்களே கண்ணை வித்துட்டு ஓவியத்தை விலைக்கு வாங்குறீங்களே இன்னத்த ரசிக்க உன்னையே நீ அழிச்சுக்கிறீ உன்னை விற்பி பண்ணிக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை உன்னை பொண்ணிலும் பொருளிலும் பெண்ணிலும் போகத்திலும் உன்னையே அழிச்சுக்கிற அப்படி கேட்கறது சாஸ்திரம் ஆக யோகக்ஷேமத்துக்காக அல்ப புத்தி உள்ளவன் அதாவது நல்ல சத்சங்கம் இல்லை நல்லா சிந்திக்கிறது இல்லை அவன் என்ன பண்ணுறான்னா எப்போ பார்த்தாலும் பைசாவை எண்றதுலேயும் அதை விருத்தி பண்ணுறதுலையும் அவரை வந்து பேங்க் பாஸ்புக்கை பார்த்துகிட்டே போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வட்டி எவ்வளோ வந்துருக்கு ஷேர் மார்க்கெட்டு இதே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் என்ன நமக்கு ஒரு பஞ்சாதி ஒரு ஒரு மந்திரத்துக்கு இப்போ எவ்வளோ நேரம் நடந்த அர்த்தம் சொல்லி முடிக்கிறதுக்கு அதில் கவனம் இருக்கணும்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு ஒரு க்ஷணமும் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஈச் மினிட் ஈச் செகண்ட் பிரயோஜனமாக இருக்கணும் அதத்தான் நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் சகனா பவத்து சகன புனக் தூ சஹ வீரியங்கேஜஸ்வினீதமஸ்துமாவி ம் ஷா்ஷாரி ஓ ஆதிநாஸ்